ஓம் தசரப்பிரமணே நமக ஓம் தத்து சத் பரப்பிரமன் குருவே நமக ஆனை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பளவன் ஞான குருவாணியை உள்நாடு உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய். அருள்வாய் குவனே திருச்சிற்றம்பலம் நாம் இதற்கு முன்பு கர்மம் பக்தி இவைகளை நாம் பார்த்தோம் இப்பொழுது ஞானத்தை ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் பார்க்கலாம் ஞானத்தை அடைவதற்கு வேதாந்தத்தை நாம் கற்க வேண்டும் வேதாந்தத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்து மதத்தில் உள்ள சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் வேதாந்தத்தை கற்றுக்கிறதுக்கு முதல்ல இந்து மதத்தில் என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்வோம் இந்து மதத்தில் உள்ள சாஸ்திரங்கள் ஒன்று நம்ம வேதங்கள் நான்கு ரிக்வேதம் அஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன நான்கு வேதங்கள் இருக்கின்றன ரிக் அஜுர் சாம அதர்வண என்று நான்கு வேதங்கள் இதுக்கடுத்து அடுத்து ஆறு அங்கங்கள் அப்படின்னு சொல்ற சந்தஸ் கற்பம் வியாகரணம் ஜோதிடம் நிருத்தம் சிச்சை என்று ஆறு அங்கங்கள் வேதத்தில் இருக்கின்றன சந்தஸ் கற்பம் வியாகரணம் ஜோதிடம் நிருத்தம் சிச்சை என்று ஆறு அங்கங்கள் இருக்கின்றன அதற்கடுத்து நாயசாஸ்திரம்னு ரெண்டு இருக்கிறது அதில் நாயம் ஒன்று வைசேசிகம் ஒன்று ஆக இரண்டு நாயம் வைசேஷிகம் என்று இரண்டு அதுக்கடுத்து மீமாசை ரெண்டு இருக்கிறது மீமாம்சை பூர்வ மீமாம்சை உத்தர மீமாசை என்று இரண்டு இருக்கின்றன பூர்வ மீமாசை உத்தர மீமாசை என்று இரண்டு உள்ளன நம்ம கர்மம் பக்தி எல்லாம் பார்த்தமே அதெல்லாம் பூர்வ மீமாசையோடு சேர்ந்தது அதுக்கடுத்து உத்தர மீமாசைன்னு இருக்கு அதுதான் ஞானகாண்டம் அதுதான் ஞானம் அதுக்கடுத்து ஸ்மிருதினு இருக்கு ஸ்மிருதிகளில் 20 ஸ்மிருதிகள் இருக்கின்றன அதுக்கடுத்து புராணங்கள் பதினெட்டு புராணம் இருக்கு அப்பறகு உபபுராணம் பதினெட்டு இருக்கிறது புராணம் பதினெட்டு உபபுராணம் பதினெட்டு என்று இருக்கின்றன இவையெல்லாம் இந்து மதத்தில் இருக்கிறது அப்பறே வேதத்தை வந்து அறிவு நூல் என்றும் சொல்லலாம் வேதத்தை பார்த்துமே அந்த வேதமானது அறிவு நூல் என்று சொல்லப்படும் ஆறு அங்கங்கள் இருக்க அதுக்கு உறுப்பு நூல் என்று சொல்லப்படும் உறுப்பு நூல் அப்புறம் நியாயசாஸ்திரம் இருக்கு அதுக்கு அளவை நூல்னு சொல்லப்படும் தமிழில் அதுக்கு அளவை அளந்து பார்க்கக்கூடிய நூலுக்கு நியாயம்னு பேர் நியாயசாஸ்திரத்துக்கு அதுக்கடுத்து மீமாம்சைன்னு ஒன்று இருக்கு மீமாம்சைய ஆராய்ச்சியின் நூல்ன்னு சொல்லப்படுகிறது ஆராய்ச்சி நூல் என்று சொல்லப்படுகிறது இது மீமாம்சைய ஸ்மிருதியை வந்து அறநூல் என்றும் அதாவது தர்ம நூல் என்றும் சொல்லலாம் ஸ்மிருதி இருக்கே இஸ்மிருதியை வந்து அறநூல் என்றும் தர்மத்தை போதிக்கக்கூடிய நூல் என்றும் ஸ்மிருதிகளை சொல்லப்படுகிறது அப்புறம் புராணங்கள் இருக்கின்றனவே அதை தொன்மை நூல் என்றும் அதாவது பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது இதை புராணங்களை தொன்மையானது பழமையானது என்று சொல்லப்படுகிறது இதுக்கடுத்து உபவேதங்கள்னு நாலு இருக்குது அது வந்து ஆயுள் வேதம் அர்த்த வேதம் தனுர்வேதம் கந்தர்வ வேதம் என்று நான்கு வே உபவேதங்கள் இருக்கின்றன ஆயுள் வேதம் அர்த்த வேதம் தனுர்வேதம் கந்தர்வ வேதம் என்று நான்கு வேதங்கள் இருக்கின்றன இந்த அர்த்தவாதம் இருக்கே அர்த்த வேதம் அர்த்த வேதத்திலையும் உட்பிரிவுகள் அதில் நீதி சாஸ்திரம் இருக்கிறது அசுவ சாஸ்திரம் இருக்கிறது சிற்ப சாஸ்திரம் இருக்கின்றன பாக சாஸ்திரம் அதாவது சமையல் பண்ணக்கூடிய சமையல் கலைகளை சொல்லக்கூடிய சாஸ்திரம் பாகசாஸ்திரம் இவைகள்லாம் அடங்கி இருக்கின்றன இதில் அர்த்த வேதத்தில் நீதி சாஸ்திரம் அசுவ சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் பாகசாஸ்திரம் என்று நான்கு சாஸ்திரங்கள் அர்த்த வேதத்தில் இருக்கின்றன அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பொதுவாக பார்த்து இந்து மதத்தில் இது இல்லாமல் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது அதாவது தர்சனம்னு சொல்கிறது தர்சனம்னா கொள்கைன்னு அர்த்தம் மதம்னு அர்த்தம் அதாவது ஞானமுன்னு சொல்லலாம் நாஸ்திய தரிசனம் ஆஸ்திய தர்சனம்னு ரெண்டு இருக்கிறது எப்படி தர்சனம் ஆஸ்திய தர்சனம்னு ரெண்டு இருக்கிறது நாஸ்திய தர்சனம்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது நாஸ்திய தரிசனம் ஆஸ்திய தர்சனம்னா கடவுள் இருக்கின்றார் என்று கொள்கையுடையது ஆஸ்திய தரிசனம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்ப நாஸ்திய தரிசனத்திலேயே ஆறு இருக்கின்றன ஆஸ்திக தரிசனத்தில் ஆறு இருக்கின்றன அதை நம்ம பார்க்கலாம் அதுல மாத்தியாமிகன் ஒருத்தர் யோகாச்சாரர்னு ஒருத்தரு ஜௌத்திராந்திகரர் அப்படின்னு ஒருத்தர் வைபாசிகர் அப்படின்னு ஒருத்தர் சார்பாக மதம் அப்புறம் திகம்பரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கிறது மாத்தியாமிகன் அவங்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாஸ்தியவாதிகள் அவங்க சூன்யவாதிகள்னு பேர் அவங்க எல்லாத்துக்கும் ஆதார சூன்யந்தேன்னு சொல்கிறவங்க மாத்திய மிகன் அப்படிங்கிற கொள்கையுடையவர்கள் அப்புறம் யோகாசாரார் யோகாசாரர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானமே தத்துவம் அந்த விஞ்ஞானம் ஜனியமாக இருக்கிறது அதாவது விஞ்ஞானம்னா விஞ்ஞானந்தே தத்துவம் அது உண்மை அது வந்து சனியமாக இருக்குது சனியம்னா அப்போ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் யோகாச்சாரர் ஜவுத்திராந்திகர்னு ஒருத்தர் இருக்க அது இதோடு சேர்ந்தது தான் வைபாசிகர் ஒருத்தர் அவர் ஒரு சில இந்த நாலுமே வந்து புத்தருடைய கொள்கை புத்தருடையது புத்தர் கௌதம புத்தர்னு பார்க்குற கௌதம புத்தர் அவருடைய கொள்கை இதை நான்கும் சூன்யவாதம் விஞ்ஞானவாதம் இவைகள்லாம் அதனுடைய பிரிவுகள் இதுக்கு சுகத மதம்னு சொல்லுவாங்க புத்தருடையது இதுக்கு சுகத யோகாச்சாரர் ஜவுத்திராந்திகர் வைபாசிகர் என்று நான்கு இருக்கிறது இதுக்கடுத்து இந்த இது நாஸ்திக மதம் இன்னும் ரெண்டு இருக்கிறது அதில் சார்பாக மதம்னு ஒன்று இருக்கு சார்பாக மதம்னு ஒன்று அது சரீரமே ஆத்மா இந்த உடம்புதே ஆத்மா அப்படின்னு சொல்கிறவங்க யாரோ அவங்க சார்பாக மதம்னு பேர் இப்போ திகம்பரர் திகம்பரர்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது அதில் தேகத்தினுடைய பரிணாமம் எவ்வளவு உண்டோ அவ்வளவு ஆத்மாவின் பரி பரிமாணம் அப்படிங்கிறவங்க அப்படிப்பட்ட கொள்கையுடைய தேகம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரி பரிமாணமாக இருக்கோ பெருசாக இருக்கோ எவ்வளவுக்குள்ள எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆத்மாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது திகம்பரர் திகம்பரர் இந்த ஆமே வந்து நாடையவர்கள் சரி அதுக்கடுத்து ஆஸஸ்திக தர்சனம்னு ஒண்ணு பார்க்கலாம் ஆஸ்திகர் அது ஆறு இருக்கிறது அது வந்து சாங்கியம் பாதஞ்சலம் நாயம் வைசேஷிகம் பூர்வமீமாசை உத்தரமீமாசை என்று ஆறு இருக்கின்றன சாக்கியம் பாதஞ்சலம் நாயம் வைசேஷிகம் பூர்வமீமாசை உத்தரமீமாசை என்று ஆஸ்திக தரிசனம் ஆறு உள்ளன இது சாங்கிய மதத்துக்கு வந்து கர்த்தா யாருன்னு கேட்டால் அவர் கபிலர் கபிலருங்கிறவர்தான் சாங்கிய மதத்தை தோற்றுவித்தவர் அதே கர்த்தா அவர்தான் பாதஞ்சலத்துக்கு கர்த்தா யாருன்னு கேட்டா பதஞ்சலி பதஞ்சலி முனி வருது பாதஞ்சலம் அப்படிங்கிற சாஸ்திர யோகசாஸ்திரம் சொல்லப்படுகிறது அதுக்கு கர்த்தா பதஞ்சலி முனிவர் இவர் சேஷாவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறே நியாயசாஸ்திரம்னு இருக்கு அதுக்கு கர்த்தா வந்து கௌதமர் நியாயசாஸ்திரத்துக்கு யார் கர்த்தான்னு கேட்டா கௌதமர் கௌதம் கர்த்தா அப்புறம் வைசேசியம் இருக்கிறது அதுக்கு கர்த்தா அதை உருவாக்கு தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா கனாதர் கனாதர் அவரது வைசேசிய மதத்தை தோற்றுவித்தவர் அதுக்கடுத்து பூர்வ மீமாம்சைக்கு கர்த்தாரு கேட்டா ஜெய்மினி பூர்வ மீமாசைக்கு கர்த்தா அதாவது கர்மம் பக்தி இவியலுக்கு கர்த்தா சாஸ்திரங்களுக்கு கர்த்தாவாக இருக்கிற ஒரு ஜெய்மினி அப்புறம் உத்தர மீமாசை இருக்கு அதுக்கு கர்த்தா ஆறுன்னு கேட்டால் வியாசர் வியாசர் தர மீமாசைக்கு கர்த்தா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கு ஆஸ்திய தர்சனம்னு பேரு மொத பார்த்தது நாஸ்திக தரிசனம் இப்போ பார்த்தது ஆஸ்திய தரிசனம் இருக்கின்றன அதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் இருக்கிறது அதுக்கடுத்து சமயங்கள் ஆறு இருக்கின்றன சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தேயம் சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தேயம் இன்று ஆறு சமயங்கள் இருக்கின்றன சைவத்துக்கு சிவண்ட வைணவத்துக்கு தெருமாள் கானாபத்தியத்துக்கு கணபதி கௌமாரத்துக்கு முருகன் சௌரவத்துக்கு சூரியன் சாக்தேயம் அப்படின்னா சக்தி சைவம் வைணவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தேயம் அதாவது சிவன் பெருமாள் கணபதி முருகன் சூரியன் சக்தி என்று ஆறு தெய்வங்கள் இருக்கின்றன இவைகளுக்கு ஆறு சமயங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆறு சமயங்கள்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் பிரசித்தமா தெரியும் மேலும் இந்து மதத்தில் சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்கிறது அப்புறம் துவை தான் இருக்கிறது விசிஷ்டாத்வை இருக்கிறது அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு சாஸ்திரங்களும் இந்து மதத்தில் இருக்கின்றன சைவ சித்தாந்தம் துவைதான் விசிஷ்டாத்வைதான் அத்வைதான் என்று சொல்லப்படுகின்ற நான்கு தத்துவ சாஸ்திரமும் இந்து மதத்தில் உள்ளன மேலே சொல்லப்பட்ட சாஸ்திரங்களுக்கும் வேதத்திற்கும் வேதாந்தத்திற்கும் இணையாகவும் முரண்படாமலும் தமிழில் அநேக நூல்கள் உள்ளன இப்போ மேலே நம்ம பார்த்தது பூரா சமஸ்கிருத சாஸ்திரங்கள் இதுக்கு சமமாக வேதத்திற்கும் வேதாந்தத்துக்கு இணையாகவும் முரண்படாமலும் அந்த சாஸ்திர சமஸ்கிருத சாஸ்திரத்துக்கு முரண்படாமலும் இருக்கக்கூடிய தமிழில் வந்து அநேக நூல்கள் உள்ளன சாஸ்திரம்னா நூல்கள்னு பெயர் சாஸ்திரம் சாஸ்திரம்னா என்ன அர்த்தம் நூல்னு அர்த்தம் இந்த மாதிரி தமிழில் அநேக நூல்கள் உள்ளன வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் தர்ம சாஸ்திரத்துக்கு நிகராகவும் இணையாகவும் உள்ள நூல்கள் தமிழில் நிறைய உள்ளன தமிழின் நீதி நூல்களும் பக்தி நூல்களும் ஞான நூல்களும் நிறைய இருக்கின்றது தமிழில் நீதி நூல்கள் இருக்கின்றன பக்தி நூல்கள் ஞான நூல்கள்ல நிறைய இருக்கின்றன ஒரு சில சாஸ்திரங்களை பார்க்கலாம் தமிழில் ஒரு சில சாஸ்திரங்களை பார்க்கலாம் எல்லா சாஸ்திரத்தையும் நம்ம எல்லா நூல்களையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியாது சுருக்கமாக ஒரு சில சாஸ்திரங்களையும் நம்ம பார்க்கலாம் திருக்குறள் நாளடியார் ஆத்திசூடி மூதுரை கொன்றைவேந்தன் இவையெல்லாம் நீதி சாஸ்திரங்கள் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் நாலாயிர திரு திவ்ய பிரபந்தம் திருவருட்பா தாய் மாணவர் பாடல்கள் பதினெட்டு சித்தர் பாடல்கள் இவை இவைகள் இருக்கின்றன அதாவது திருக்குறள் நாளடியார் ஆத்திசூரிய மூதுரை கொன்றைவேந்தன் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவருட்பா தாய் மாணவர் பாடல்கள் பதினெட்டு சித்தர் பாடல்கள் மேலும் ஞானத்தை வந்து கோவிலூர் பரம்பரையாக பாடக்கிரமமாக நானா நாணாஜீவாத கட்டளை முதல் ஞானம் வாசிட்டம் வரை உள்ள நூல்கள் இன்னும் அநேக ஞான நூல்களும் உள்ளன கோவிலூர் பரம்பரையாக பாடக்கிரமமாக சொல்லி வருகிறார்கள் அது பதினாறு சாஸ்திரம் அதில் முதல் ஒரு நானாஜிவாத கட்டளை முடிவுள்ள வந்து ஞான வாசிட்டம் இன்று கோவிலூர் அது போதித்து வருகின்றன இன்னும் அநேக ஞான நூல்களும் உள்ளன அது விரிவு அது சொல்லிக்கிட்டே போனோம் இன்னும் கொண்டே போகும் என்று நம்ம இதோடு நம்ம நிறுத்திக்கிறோம் சாஸ்திரங்களை பற்றி இந்த சாஸ்திரங்கள் மனிதனுக்கு எது தேவையோ அதை பற்றியும் வாழ்வது எப்படி என்பதை பற்றியும் எப்படி வாழக்கூடாது என்பதை பற்றியும் அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை பற்றியும் சமஸ்கிருத தமிழ் நூல்கள் கூறுகின்றன இந்த சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு மனிதனுக்கு எது தேவை அதை பற்றியும் மனுஷ எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதை பற்றியும் சமஸ்கிருத தமிழ் நூல்கள்லாம் நமக்கு சொல்லுகின்றன நமக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த சாஸ்திரங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம் இத்தனை சாஸ்திரம் இருக்குல்ல நமக்கு எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணுமோ தெரிஞ்சு கொள்ள விருப்பம் உள்ளதோ அந்த சாஸ்திரத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வளவுதான் ஏன் இத்தனை சாஸ்திரம் இருக்குன்னு கேட்கக்கூடாது மற்ற மதத்தில் ஒன்று ஒன்று தானே இருக்குது கிறிஸ்து மதத்தில் பைபிள் மட்டும் இருக்குது பைபிள் மட்டும் இருக்குது இஸ்லாமத்தில் இஸ்லாமிய மதத்தில் குரான் மட்டும் இருக்குது இந்து மதத்தில் ஏன் இத்தனை நூல்கள் இருக்கின்றன என்று நம்ம கேட்கக்கூடாது அது நல்லது தான் ஏன்னு கேட்டால் எல்லா விஷயத்தையும் சொல்லுகின்றன அதனால் அத்தனை சாஸ்திரம் இருக்கின்றன முதல்ல பார்த்தோம்னா சுருக்கமாக நூல்களை பற்றி பார்த்துருக்குறோம் அதில் விரிவாக பார்த்தோம்ன எல்லா சாஸ்திரத்தில் இல்லாத விஷயங்கள் இல்லவே இல்லை இந்து மதத்தில் அவ்வளவு இருக்கின்றன அதனால் நமக்கு எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளணுமோ ஒரு தர்மத்தை பற்றி தெரியணுமா நீதியை தெரியணும்னா நீதி நூல்களை பார்க்கணும் கர்மம் அதாவது எது தர்மம் எது அதர்மங்கிற தெரிஞ்சுக்கிறோம்னா கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கான சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளணும் பக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான சாஸ்திரங்கள் ஞானத்தை தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கான சாஸ்திரங்கள் யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கான பதஞ்சலி முதலிய பாதஞ்சல சாஸ்திரங்கள் இவைகளெல்லாம் இப்படி அநேகம் இருக்கின்றன இது இல்லாமல் நிறைய இருக்கா வேதங்கள் அதர்வன வேதத்தில் என்னென்னமோ இருக்கிறது அதனால் வேதத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அதனால் அவ்வளவு விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்கிறது நம்ம தெரிந்து கொள்றோம் நமக்கு எந்த விஷயம் தெரியுமோ தெரிய நமக்கு ஆசை உள்ளதோ அதை அதற்கான சாஸ்திரங்களை நம்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வுதான் இதை பற்றி நம்ம விசாரணை பண்ணக்கூடாது இந்து மதத்தில் ஏன் இத்தனை இருக்குன்னு விசாரணை பண்ணக்கூடாது இதுக்கு அடுத்து அது அப்படி இருக்க நாம் முடிவாக எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு ஒரு ஆப்ஷன் சார் முடிவாக எதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு கேட்டா துக்க ஆனந்த பிராப்தி என்று சொல்லப்படுகின்ற மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரங்களை மிக மிக முக்கியம் எப்படி துக்க நுர்த்தி ஆனந்த பிராப்தி சர்வதுக்கு நுவர்த்தி பரமானந்த பிராப்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரங்களை மிக மிக முக்கியம் ஏன்னு கேட்டால் நமக்கு துக்கமெல்லாம் போகுது ஆனந்தமாக இருக்கலாம் அப்படிப்பட்டது மோட்சம் அதை கொடுக்கக்கூடியது ஆத்ம ஞானம் அதைத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுவே பிரவா நிலையை கொடுக்கும் அதுதான் நமக்கு அடுத்து பிரவா நிலையை கொடுக்கும் வேதாந்த சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டால் அத்வைதம் வேதாந்த சாஸ்திரம் எதை சொல்லுதுன்னு கேட்டால் அத்யதத்தை சொல்லுகிறது அத்வீத கொள்கை நிலைநாட்டியவர் யாருன்னு கேட்டால் ஆதிசங்கரர் அத்வைத கொள்கை நிலைநாட்டியவர் ஆதிசங்கரர் அத்வைதம் தோன்றியது எப்போது என்று சொல்ல முடியாது அத்வைதம் எப்பொழுது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது அது அநாதீ வேதம் தோன்றும் தோன்றியது வேதம் தோன்றும் போது அதுவிதமும் தோன்றியது காலத்தில் எத்தனையோ சிறு சிறு மதங்கள் நிறைய தோண்டி ஆதிசங்கரர் தோன்றுவதற்கு முன்பு அநேக மதங்கள் சிறு சிறு மதங்கள சிறு சிறு கொள்கைகளை உடைய மதங்கள் அநேகம் இருந்தன அதையெல்லாம் தர்க்கம் பண்ணி வாதத்தில் வென்று அத்வைதத்தை பிரகாசிக்க செய்தவர் ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் சிவபெருமானின் அவதாரமாம் ஆதிசங்கர சிவபெருமானின் அவதாரமாம் வேதாந்தம் போதிப்பது அத்வைதம்தான் வேதாந்த எதை சொல்லுவது அத்வைதந்தான் வேதங்கள் நான்கு உள்ளன என்று முன்பே பார்த்தோம் ரிக்கி அஜூர் சாம அதர்வனம் இந்த நான்கு வேதங்களும் கர்மம் பக்தி ஞானம் இவைகளை பற்றி கூறுகின்றன இந்த நான்கு வேதங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கர்மத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் சொல்லுகின்றன கர்மத்தை கர்மகாண்டம் என்றும் பக்தியை உபாசன காண்டம் என்றும் ஞானத்தை ஞான காண்டம் என்று சொல்லப்படும் கர்மத்தை சொல்வது கர்மகாண்டம் பக்தியை சொல்லக்கூடியது உபாசனா காண்டம் ஞானத்தை ஞானத்தை போதிக்கக்கூடியது ஞான காண்டம் என்று சொல்லப்படும் கர்மகாண்டமும் உபாசனா காண்டம் என்று சொல்லப்படுகின்ற பக்திகாண்டமும் இரண்டும் பூர்வ மீமாசை எனப்படும் கர்மகாண்டமும் உபாசனா காண்டம் என்று சொல்லப்படுகின்ற பக்திகாண்டமும் பூர்வ மீமாசை என்று சொல்லப்படும் உத்தரமீமாசை என்று சொல்லப்படும் ஞானகாண்டத்தை உத்தரமீமாசை என்று சொல்லப்படும் வேதத்தின் முதல் பகுதி பூர்வமீமாசை என்றும் முடிவான பகுதி உத்தரமீமாசை என்றும் சொல்லப்படும் வேதத்தின் முதல் பகுதி பூர்வமீமாசை என்றும் முடிவான பகுதி உத்தரமீமாசை என்றும் சொல்லப்படும் உத்தரமீமாசையே வேதாந்தம் என்று சொல்லப்படும் உத்தரமீமாசை வேதாந்தம் என்று சொல்லப்படும் நான்கு வேதங்களிலும் வேதாந்த பகுதி உள்ளது நான்கு வேதங்களிலும் வேதாந்த பகுதி ஒன்று இருக்கிறது அது பின்னாடி இருக்கிறது அந்தம் அதுக்கு வேதத்தினுடைய அந்தம் வேதாந்தம் அதுக்கு உபநிசத்துக்கள் என்று பெயர் இந்த வேதாந்தத்துக்கு உபநிசத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது உபனிசத்தில் ஆத்மாவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது உபனிஷத்துல பற்றி சொல்லப்பட்டு நான்கு வேதங்களிலும் நூத்தி எட்டு உள்ளன நான்கு வேதத்தில் நூத்தி எட்டு உபநிஷத்துக்கள் இருக்கின்றன வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற உபனிசத்துக்கள் ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றன வேதாந்தம்னு சொல்றமே அந்த உபனிஷத்துக்கள் அது வந்து ஆத்ம ஞானத்தை போதிக்கின்றன நூத்தி எட்டு உபநிஷத்துக்கள் இருக்குன்னு பார்க்குறோம் அதில் முக்கியமாக இருக்கிறது பத்து உபநிஷத்துக்களுக்கே முக்கியம் மிக மிக முக்கியம்னு சொல்லப்படுகிறது அது என்ன உபநிஷத்துக்கள்னு கேட்டால் ஈசை கேனை கடை பிரஷின முண்டக மாண்டூக்கிய தெயத்திரிய ஐத்திரேய சாந்தோக்கிய பிறகுதாரண்யம் கட உபநிஷத் உபநிஷத் முண்டக உபநிஷத் மாண்டோக்கிய உபநிஷத் தைத்திரிய உபநிஷத் ஐத்திரேய உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் பிரகதாரண்ய உபனிஷத்து என்பனவாம் இது 10 பத்து தேட்டில் ரொம்ப முக்கியம் இந்த பத்து உபனிஷத்துக்கள் அப்புறம் பிரம்மசூத்திரம் வியாசர் அருளிய பிரம்மசூத்திரம் பகவத்து கேதி இவைகள் பிரஸ்தான திரயம் என்று சொல்லப்படும் இவைகள் பிரஸ்தான என்று சொல்லப்படும் அதாவது மூன்று முக்கியமான சாஸ்திரங்களா இதுதான் மூன்று முக்கியமான சாஸ்திரங்கள் பத்து உபனிஷத் ஒரு பிரம்மசூத்திரம் பகவத்து கீதை இதுதான் முக்கியமான சாஸ்திரங்கள் இது சமஸ்கிருதத்தில் இருக்கு இதுக்கு இந்த சாஸ்திரங்களுக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதியுள்ளார் அதாவது உரை எழுதியுள்ளார் இந்த பத்து உபனிசத்துக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பகவத்து கீதைக்கும் ஆதிசங்கரர் பாஷியம் எழுதியுள்ளார் அதுவே அத்யதமாம் அதுவே அத்வைதம் அதுவே ஞானம் அதுவே ஆதிசங்கரர் எழுதிய அந்த உரையே ஆத்ம ஞானம் இந்த பிரம்மசூத்திரம் பத்து உபநிஷத்துக்கள் பகவத்து கீதை இவை அனைத்தும் சமஸ்கிருத பாஷையிலும் அமைந்துள்ளன பிரம்மசூத்திரம் பத்து உபனிஷத்துக்கள் பகவத்து கீதை இவை அனைத்தும் சமஸ்கிருத பாஷையிலே இருக்குது இந்த சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் சமஸ்கிருத பாஷையே கற்றிருக்கணும் அதோ பாஷையே தெரியணுமே அந்த மொழி தெரியணும் சமஸ்கிருத மொழி தெரிஞ்சிருந்தால்தே இந்த இதுகள்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதை கற்றும் வேதாந்தத்தை குறுமூலமாக கேட்ட ஞான ஆச்சாரியர் கிடைக்க வேண்டும் அதை கற்றோம் அதுக்கு பிறகு அவரு இந்த குருவானவர் அதுக்கு வேதா சமஸ்கிருதம் கற்றிருந்தால் பற்றாது அதில் வேதாந்தத்தையும் படிச்சிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஞான குரு கிடைக்கணும் அவருக்கு சாஸ்திரத்தை படிச்சிருக்கணும் அதில் வேதாந்தம் படித்தா அந்த ஞானியாக இருக்கணும் ஞான குருவாக இருக்கணும் அப்படிப்பட்ட குரு கிடைக்கிறது நமக்கு அபூர்வம் அந்த குருவினிடம் இந்த மூன்று சாஸ்திரங்களை கேட்டல் வேண்டும் அதாவது வேதாந்த சாஸ்திரங்களை குறு மூலமாக சிரவணம் செய்தல் வேண்டும் குறுமூலமாக இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கேட்கணும் பின்பு சிந்தித்து தெளிந்து தெளிதல் அடைய வேண்டும் பின்பு சிந்தித்து தெளிதல் அடைய வேண்டும் அதனால் மோட்சம் அடையலாம் என்பது கருத்து அதனால்தான் நம்ம மோச்சை அடைய முடியுமே தவிர வேறு எந்த உபாயத்தினாலே அடைய முடியாது என்பது சாஸ்திரத்தின் கருத்து இது இங்கே நம்ம இருக்க இப்போ நம்ம சமஸ்கிருதெல்லாம் பார்த்தோம் இந்த சாஸ்திரங்களுக்கு இணையாக கருத்துக்கள் அமைந்துள்ள தமிழில் கோவிலூர் மரபு வேதாந்த நூல்கள் உள்ளது இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு இணையாக கருத்துக்கள் அமைந்துள்ள தமிழில் கோவிலூர் மரபு வேதாந்த நூல்கள் உள்ளன சாஸ்திரம் என்ற நூல் என்று பார்த்தோம் சாஸ்திரம் கோவிலூர் மரபு தமிழ் வேதாந்த நூல்கள் பதினாறு இருக்கின்ற பதினாறு நூல்கள் இருக்கின்றன கோவிலூர் மரபுல தமிழ் வேதாந்த நூல்கள் 14 நூல்கள் இருக்கின்றன அவைகளுடைய பெயரை சொல்லுகின்றோம் ஒன்று நானாஜீவாத கட்டளை இரண்டு கீதாச்சார தாளாட்டு மூணு சசிவண்ணபோதம் நான்கு மகாராசத்துறவு ஐந்து வைராக்கிய சதகம் ஆறு வைராக்கிய தீபம் ஏழு இலட்சணா விருத்தி எட்டு வேதாந்த சூடாமணி ஒன்பது கைவெல்ய நவநீதம் பத்து விவேக சூடாமணி பதினொன்று ஐயவதை பரணி பன்னெண்டு பஞ்சதசி பதிமூணு ஈஸ்வர கீதை பதினாலு பிரம்மகீதை பதினைந்து பகவத்து கீதை பதினாறு ஞானவாசிட்டம் ஞானாஜிவாத கட்டளை கீதாச்சார தாளாட்டு சசிவண்ணபோதம் மகாராசத்துறவு வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் லட்சணாபிருத்தி வேதாந்த சுடாமணி கைவல்ய நவணீதம் விவேக சுடாமணி ஐயமத பரணி பஞ்சதசி ஈஸ்வர கீதை பிரம்ம கீதை பகவத் கீதை ஞான இந்த பதினாறு தமிழ் நூல்களை குரு பரம்பரையாக கேட்டு வந்து கொண்டிருக்கின்ற குருமார்களிடம் கேட்டல் வேண்டும் சாஸ்திரத்தை குரு மூலமாக கேட்டு வந்திருக்கக்கூடிய குருக்கிட்ட நம்மளும் காது கொடுத்து கேட்கணும் அதுக்கு தெரியும் சிரவணம்னு பேர் பின்பு சிந்தித்து தெளிதல் அடைந்து ஞானத்தில் பக்குவம் அடைய வேண்டும் ஞானத்தில் பக்குவம் அடைய வேண்டும் அதை கேட்கணும் அப்புறம் சிந்திக்கணும் அப்புறம் தெளிவும் அடையணும் சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்க கோவிலூர் மடத்தை பற்றியும் கோவிலூர் குருமார்களை பற்றியும் தமிழ் வேதாந்தர்களை நூல்களை பற்றியும் முதலில் தெரிந்து கொள்வது அவசியம் கோவிலூர் மடத்தை பற்றியும் கோவிலூர் குருமார்களை பற்றியும் தமிழ் வேதாந்த நூல்களை பற்றியும் முதலில் தெரிந்து கொள்வென்று அவசியம் பாரத தலையாய பெருமை நமது ஆன்மீகத்தை பற்றியதாக உள்ளது பாரதத்திலும் முக்கியமான ஒரு தலையாயி பெருமை எதுன்னு கேட்டால் இந்தியாவில் ஆன்மீகம் தலை சிறந்தது என்று அதுதே உண்மை ஆன்மீகத்தில் முடிவானது வேதாந்தம் ஆன்மீகத்தில் முடிவானது வேதாந்தம் சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே முத்தி அடையலாம் சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே முத்தி அடையலாம் அதனை ஜீவன் முத்தி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அதுக்கு ஜீவன் முத்தி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது வேதாந்தம் தான் முத்தி அடைய வழிகாட்டுகிறது வேதாந்தத்த மோட்சத்தை அடைவதற்கு வழிகாட்டுகிறது சமஸ்கிருத பாசையில் உள்ள வேதாந்த சாஸ்திரத்தின் பொருளை அறிவது கடினம் இந்த வேதாந்த சாஸ்திர கருத்துக்களை தமிழில் எளிமையாக நூல்களாக்கி கொடுத்த பல பெரியோர்கள் உண்டு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தவத்திரு தத்துவராய சுவாமிகள் சசிவண்ணபோதம் ஐயவத பரணி பிரம்ம கீதை ஈஸ்வர கீதை ஆகிய நான்கு நூல்களையும் இயற்றியுள்ளார்கள் சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தவத்திரு தத்துவராய சுவாமிகள் சசிவண்ணபோதம் ஐயவத பரணி பிரம்ம கீதை ஈஸ்வர கீதை ஆகிய நான்கு நூல்களையும் இயற்றியுள்ளார்கள் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நன்னிலத்தில்த்தில் வாழ்ந்து எழுந்தருளில் இருக்கின்ற தாண்டவராய சுவாமிகள் கைவல்லிய நவனீதம் என்ற நூலையும் அருளியுள்ளார்கள் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நன்னிலத்தில் வாழ்ந்து எழுந்தருளி இருக்கின்ற தாண்டவராய சுவாமிகள் கைவல்லிய நவனிதான சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அருளி இந்த ஐந்து நூல்களும் மேலும் பதினோரு நூல்களும் சேர்ந்து மொத்தம் பதினாறு நூல்கள் கோவிலூர் மடத்தில் வேதாந்த பாடம் நடந்து வந்து கொண்டு இருந்தது இந்த ஐந்து நூல்களும் மேலும் பதினோரு நூல்களும் சேர்ந்து மொத்தம் பதினாறு நூல்கள் கோவிலூர் மடத்தில் வேதாந்த பாடம் நடந்து வந்து கொண்டு இருந்தது ஆங்காங்கு தமிழ் வேதாந்த பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போதும் ஆங்காங்கு தமிழ் வேதாந்த பாடம் நடந்து கொண்டு இருக்கிறது திருச்சிற்றம்பலம் தந்திதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மிலா இன்ப நம கைவானும் எந்த சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்